तापत्रय विनाशाय, சச்சிந்தோோத் தாபத்தய விநா நும கல ஆோமே பிரணவியே சதி भगवान श्री மேலும் தத்துவ விஷயங்களை உத்தவருக்கு உபதேசம் பண்ணுகிறார் குணவியதிகரே சதி இந்த குண வைஷமியங்கள் கீதையில் பகவான் சொல்கிறார் ரஜஸ்தமஸ்ச்சாபிபூய சத்வம் பவதி பாரத ரஜஸ்துவம் தமச்சைவ தமஸ்துவம் ரஜஸ்ததா பகவத்கீதையில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் பகவத்கீதையில் பதினாலாவது அத்தியாயத்தில் குணத்திரய விபாக யோகத்தில் சொல்கிறார் அதாவது இந்த வைஷமியம் குண வைஷமியம் இதை இந்த பாகவத்தில் நிறைய பார்க்கலாம் இந்த குண வைஷமியம் ஏற்படுறதுனால என்னாகிறதுனா தன்னையே அதாவது குணவெத்திகரம் ஆகிறதுனால என்ன ஆகிறதுன்னா காலக ஆத்மா ஆகமாக லோகா ஸ்வபாவர்மி என்று மாம் பகுதா பிராகுகிறது ஒரே தத்துவம் தான் அத்வைத்த தத்துவம் சுத்த சைதன்யம் அதே தத்துவத்தை தான் காலம் என்றும் ஆத்மா என்றும் சாஸ்திரம் என்றும் உலகம் என்றும் சுவாவம் என்றும் தர்மம் என்றும் இவ்வாறாக பெரியோர்கள் பலவாறாக சொல்கிறார்கள் இங்கே மாம்னு சொல்கிறார் பகவான் மாம்னா என்ன அர்த்தம்னா அத்வைத்தம் மாம் கீதையில சொல்றாரு மாம் ஏக்கம் சரணம் பிரஜன் அதே அர்த்தந்தான் இதையே நம்ம வந்து அதோடையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் சர்வ தர்மான் பரித்தியஜ மாம் ஏக்கம் சரணம் பிரஜ அந்த மாம்தான் இங்கே மாம்னால் என்னைங்கிறார் என்னைன்னா சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய பிரம்மத்தை பிரம்மத்தை என்னைன்னு பகவான் சொல்கிற போது நாம் எல்லாரும் பிரம்மம்னு புரிஞ்சுக்கணுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அத்வைத பிரம்மந்தான் நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம் நீ நான்கிற பேதம் அது அவன் அவள் அது அப்படிங்கிற பேதங்களெல்லாம் மித்யா மாயத்தோற்றம் அப்படிங்கிற உண்மையே சொல்லி கொடுக்குற காலஹா டைம் ஆத்மா ஆத்மான இண்டிவிஜுவல் தன்னுணர்வு ஆகமகன சாஸ்திரம் லௌகிக சாஸ்திரம் வைதிக சாஸ்திரம் எல்லாம் லோக்ககா இந்த உலகம் என்விரோன்மெண்ட் ஸ்வபாவா நமக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கே வாசனை சுவாவம் அப்படின்னு சொல்கிறோமே அது தர்மஹா நம்ம சாய போட்டதுனால அதர்மகாவும் போட்டுக்கணும் அதெல்லாம் தர்மம் அதர்மம் புண்ணியம் பாபம் சொர்க்கம் நரகம் எல்லாம் துவைத்த விஷயங்கள் அத்தனையும் ஆத்மாவை சார்ந்துதான் இருக்கு அப்படின்னு என்னை சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறார் இப்போ என்ன சொல்லுகிறார் இதெல்லாம் கல்பித்தங்கிறத சொல்லாமல் சொல்கிறார் இனி அடுத்த ஸ்லோகத்தில் உத்தவர் கேள்வி கேட்கப் போகிறார் அதுக்கு பதில் இன்னும் தெளிவாக சொல்ல போகிறார் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்ன உடனே உத்தவர் ஒரு கேள்வி கேட்குறதாகவும் அதுக்கு பகவான் பதில் சொல்கிறதாகவும் வரப்போகிறது நாம் அந்த ஸ்லோகார்த்தத்தை பிறகு பார்க்கலாம் கால ஆத்மா கமோலோகாவோ தர்ம ஏவச்ச இமாம் பகுதா பிராஹு குணவியதிகரே சதி